நாற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலைமையிலு இரத்தம் மூலத்தை குணமாக்க எளிய முறை எல்லை எடுத்து நன்றாக வறுத்து ஒரு ஸ்பூன் அளவு அதை எடுத்து வெண்ணெய் அல்லது பசுனை கலந்து நன்றாக குழைத்து தினம் இருவேளை காலை மாலை உண்டு வந்தால் இரத்தம் மூலம் குணமாகும் குருதி கொட்டுவதும் நின்றுவிடும் ட்ரை